தலைப்பு 23 கலியுகம் கலியுகத்தின் தாத்பரியம் முதல் யுகத்துக்கு நாள் எட்டு இரண்டாவது யுகத்துக்கு நாள் ஆறு மூன்றாவது யுகத்துக்கு நாள் நான்கு நாலாவது யுகத்துக்கு நாள் இரண்டு ஒரு தினத்திற்கு நாழிகை 60 நிமிஷம் இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் இரண்டு நாளைக்கு நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் நிமிஷம் இவ்வண்ணமே நான்கு ஆறு எட்டு முதலியவற்றிற்கும் கொள்க ஆக நாள் இருபதுக்கு நிமிஷம் நாற்பத்து லட்சத்து இருபது ஆயிரம் இதை குழுவுக்குறியில் வருஷமாக சொன்னது முதல் யுகம் கலங்க மார்க்கம் இரண்டாவது யுகம் திராவக மார்க்கம் மூன்றாவது யுகம் நவநீத மார்க்கம் நாலாவது யுகம் பஸ்ம மார்க்கம் ஆதலால் மேற்குறித்த பஸ்மத்தை மேற்குறித்த வருஷத்தில் முடித்து உட்கொண்ட புருஷனாகிய சித்தனுக்கு கலிபுருஷனென்னும் நாமம் வந்தது மேற்படி பஸ்மத்தை இரண்டு தினத்தில் முடித்து கற்பங்கொண்டு தேகசித்தியை பெற்று திருசியப்படாமல் மேற்படி புருஷன் தனது சங்கல்ப விகல்பங்களால் இவ்வுலகத்தை தோன்றல் ஆதி அசைவுகள் செய்வித்து ஆடுகின்றான் இந்த உலகம் முடிவதற்கு இன்னும் 27 வருடம் இருக்கின்றது இதற்கு மேல் மேற்படி புருஷன் செயல் நடவாது ஞானசித்தன் செயல் உண்டாம் ஆங்கிரச வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் சிறு குறிப்புகள் கலியுக முடிவு முதல் யுகத்திற்கு நாள் எட்டு இரண்டாவது யுகத்திற்கு நாள் ஆறு மூன்றாவது யுகத்திற்கு நாள் நான்கு நான்காவது யுகத்திற்கு நாள் இரண்டு ஆகக்கூடிய நாள் இருபதும் கற்பம் முடிக்கக்கூடும் நாட்கள் அறுபது பெருக்கல் அறுபது பெருக்கல் அறுபது இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் நொடி ஒரு நாள் அதாவது நாள் ஒன்றுக்கு நாழிகை அறுபது நாழிகை ஒன்றுக்கு வினாடி அறுபது வினாடி ஒன்றுக்கு நொடி அறுபது என்றபடி நாளிரண்டிற்கு நான்கு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் நொடி இந்த நான்கு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் நொடியும் அத்தனை வருடமாக கலியுகத்திற்கு சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த கலியுகத்திற்கு வருடம் ஐயாயிரம்தான் இந்த கலியுகம் முடிவதற்கு இன்னும் இருபத்தி வருடம் இருக்கிறது இந்த ஐயாயிரம் வருஷமும் ஜீவித்திருக்கும்படி கலியுகத்திற்கு குறித்த நாளிரண்டில் கற்பம் செய்து தேகசித்தியை பெற்று கொண்டு நம்முடைய கண்ணுக்கு தோற்றாமல் வேறு வடிவத்தோடு இருக்கின்றவன் கலியுக புருஷன் இவனுடைய சங்கல்ப விகற்பங்களால் இந்த உலகம் இப்போது அசைவு பெற்று இருக்கின்றது இந்த உலகம் சன்மார்க்க உலகமாக மாறுவதற்கு இன்னும் பன்னிரண்டு மாதம் இருக்கிறது ஆங்கிரச வருடம் புரட்டாசி மாதம் மூணாம் நாள்